திருமுகம் இருபது உலத்தின் புடைப்பெயர்ச்சி சிவமயம் சர்க்குண சிரோமணியாகி நமது கண்மணிபோன்று விளங்கிய சிரஞ்சீவி ரத்தினம் முதலியார் அவர்கட்கு சிவானுகிரகத்தால் தீர்காயுலும் சகல சம்பத்தும் சிவஞானமும் மேன்மேல் உண்டாவனவாக ஸ்ரீ தருமலிங்கப்பிள்ளையின் வசத்தில் அனுப்புவித்த கழல்கள் இரண்டும் பூனப்பெற்றனம் சுமார் 15 தினத்திற்கு முன் யாம் விடுத்த கடிதம் அங்னம் வரப்பெற்றதும் பெறாததும் புலப்பட்டேமின்று புலப்படுவதற்கு அவாவுகின்றோம் இனி ஈராண்டு பலவகை கருவிகளால் பதப்படுத்தி ஏழைகள் பலர்க்கும் உபயோகிக்கும் பொருட்டு நம்மாட்டிருந்த ஓர் பேருழைப்பு ஓர் அசாத்திரதையால் தன்மை கிடப்பெற்றது இங்கனம் பெறினும் நம்பெருமான் திருவுல அங்கனம் இருந்தது என்று கருதி அமைதி பெற்றாம் ஆயினும் பிணிகளால் பிணிப்புண்ட ஏழைகளை கருதும் போதெல்லாம் ஒரு சிறிது உளம் புடைபெயர்கின்றாம் ஆகலின் அப்புடைபெயர்ச்சியை இன்னும் இரண்டு மூன்று திங்களில் நீக்கப்பெற்று ஆண்டு அவசியம் வருவோம் யாம் வருமளவும் தேகம் முதலிய கருவிகளை கடைக்கணித்து வருக சிவபிரான் திருவடித்துணையன்றி வேறு துணை நமக்கு இன்மையின் அவற்றை இடைவிடாது நினைக வாழ்க வாழ்க சிரஞ்சீவி சிவபெருமான் திருவருத்துணை மேன்மேலும் உண்டாக